கா வெளிச்சம்மம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்காம் வசனங்கள் பாளையத்தின் ஒழுங்கு பாகம் ஒன்று இப்பொழுது நாம் என்னாகமம் அதிகாரம் இரண்டுக்கு வருகிறோம் தேவன் ஜனங்களை எண்ணி லேவியர்களை பிரித்தெடுத்த பிறகு இஸ்ரேலர் எப்படி பாளையம் இறங்க வேண்டும் என்பது குறித்து தெளிவான கட்டளைகளை இப்பொழுது கொடுக்கிறார் யாவே தேவன் மோசி மற்றும் ஆரோனிடம் பேசி ஒவ்வொரு கோத்திரமும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தங்கள் குடும்ப கொடியின் கீழ் ஆசாரிப்பு கூடாரத்தின் நான்கு பக்கங்களிலும் பாளையம் இறங்க வேண்டும் என்று கூறுகிறார் இது ஏதோ தற்செயலான அமைக்கப்பட்ட இடங்கள் அல்ல இது தேவனால் மிக கவனமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு வனாந்தர பயணம் என்பது குழப்பமாக இருக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல தேவன் தாம் மீட்டு எல்லாவற்றிற்கும் மையமாக தமது பிரசனத்தை வைத்து ஒரு ஒழுங்கான தேசமாக உருவாக்கிக் கொண்டிருந்தார் கோத்திரங்கள் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து சற்று தூரத்தில் பாளையம் இறங்கியது என்று வேதம் நமக்கு சொல்கிறது என்ன ஆகமத்தில் சரியான தூரம் குறிப்பிடப்படவில்லை ஆனால் யோசுவா மூன்றாம் அதிகாரம் நான்கில் ஜனங்கள் தங்கள் செல்ல வேண்டிய வழியை தெளிவாக பார்ப்பதற்காக உடன்படிக்கை பெட்டியிலிருந்து சுமார் இரண்டாயிரம் முழு தூரம் இடைவெளி விட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வனாந்திரத்திலும் வெளிப்பாளையத்திற்கும் இடையே இதே போன்ற இடைவெளி இருந்திருக்கலாம் என்று பயபக்தியை அதாவது கனம் பண்ணுதலை கற்றுக் தேவன் அருகில் இருந்தார் ஆனால் அவரை அலட்சியமாக அணுக ஜனங்களால் தேவனுடைய வாசஸ்தலத்தை தெளிவாக பார்க்க முடிந்தது நின்றது இதுதான் இஸ்ரேலரின் வாழ்க்கையின் இதயமாக இருந்தது தேவன் தலைவர்களை மையத்தில் வைக்கவில்லை அவர் வலிமையான இராணுவத்தை அங்கே வைக்கவில்லை அவர் தனது பிரசனத்தை அங்கே வைத்தார் ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி லேவியர்களால் அமைக்கப்பட்ட ஒரு உள் வட்டம் இருந்தது மோசே ஆரோன் மற்றும் லேவிய குடும்பத்தினர் மிக அருகில் பாளையம் இறங்கினார்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை பாதுகாப்பதும் சுமப்பதும் அதில் ஊழியம் செய்வதும் அவர்களுடைய பொறுப்பாக இருந்தது ஊழியமும் பரிசுத்தமும் தான் தேவனுடைய பிரசனத்துக்கு மிக அருகில் நின்றது என்பதை அவர்களுடைய இடம் காட்டியது லேவியர்களுக்கு அப்பால் வெளிவட்டம் இருந்தது அங்கே இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களும் பாளையம் இறங்கியது இந்த கோத்திரங்கள் கிழக்கு தெற்கு மேற்கு மற்றும் வடக்கு என நான்கு திசைகளிலும் அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு பக்கத்திலும் மூன்று கோத்திரங்கள் இருந்தது மேலும் ஒவ்வொரு பக்கத்திற்கும் அமைப்பு அமைப்பு மற்றும் பயணம் செய்யும் அதாவது அணிவகுக்கும் அமைப்பு ஆகியவற்றை கொண்ட ஒரு சீரான பாளையத்தை உருவாக்கியது வனந்திரத்திலேயே கூடாரங்களில் வாழ்ந்தாலும் தங்கள் குடும்ப கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கினை என்று எண்ணாகமும் அதிகாரம் இரண்டு நமக்கு சொல்கிறது கொடி என்பது ஒவ்வொரு கோத்திர குழுவையும் குறிக்கும் ஒரு பெரிய கொடியாகவோ சின்னம் பொறிந்த கம்பமாகவோ அல்லது கண்ணுக்கு தெரியும் அடையாளமாகவோ இருந்திருக்கலாம் இந்த கொடிகள் மக்கள் தாங்கள் எங்கே சேர வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள உதவியது பல லட்சக்கணக்கானோர் இறங்கும் ஒரு பாளையத்தில் அடையாளம் என்பது முக்கியமானது யாரும் நோக்கமில்லாமல் அலையக்கூடாது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு இடம் இருந்தது ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு நிலை இருந்தது தேவன் ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பதை மதிக்கிறார் என்பதை இது நமக்கு காட்டுகிறது நமது ஜனங்கள் தாங்கள் எங்கே நிற்கிறோம் அல்லது யாருடன் நடக்கிறோம் என்பதை குறித்து குழப்பமடைவதை அவர் விரும்புவதில்லை பாளையத்தின் தெளிவாக விரிவிக்கப்பட்டுள்ளது ஆசாரிப்பு கூடாரத்திற்கு கிழக்கே யூதா இசக்கார் மற்றும் ஜெபிலோன் கோத்திரங்கள் இருந்தது இதில் யூதா தலைமை கோத்திரமாக இருந்தது ரூபன் சிமியோன் மற்றும் காத் கோத்திரங்கள் இருந்தது ரூபன் தலைவராக இருந்தார் மேற்கு பக்கத்தில் எபிராயிம் தலைமை தாங்கினார் வடக்கு பக்கத்தில் தான் நப்தலி கோத்திரங்கள் இருந்தது தான் தலைவராக இருந்தார் இது பாளையம் இறங்குவதற்காக ஏற்பாடு மட்டுமல்ல ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும் போதும் கோத்திரங்கள் தங்கள் பாளையம் இறங்கிய அதே வரிசையில் தான் புறப்பட்டு சென்றது தேவன் அன்றாட வாழ்க்கையை இயக்கம் மற்றும் நோக்கத்தோடு இணைத்தார் நீங்கள் கவனித்தீர்களா யோசேப்பு கோத்திரம் என்று தனியாக குறிப்பிடப்படவில்லை யோசேப்பின் கோத்திர சுதந்திரம் ஒரே ஒரு பகுதியாக இருக்கவில்லை அது அவருடைய இரண்டு மகன்களாக எபிராயிம் மற்றும் மனாசே ஆகியோருக்கு பிரிக்கப்பட்டது இவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு பின்னால் மேற்கு பக்கத்தில் இருந்தார்கள் கிழக்கு பக்கம் மிகவும் முக்கியமானது அதிகாரம் இரண்டில் கிழக்கு பக்கம்தான் பாளையத்தின் முன்பகுதியாக இருந்தது ஏனென்றால் ஆசாரிப்பு கூடார பிரகாரத்தின் வாசல் கிழக்கே பார்த்திருந்தது ஆசாரிப்பு கூடாரத்தை நெருங்கும் எவரும் கிழக்கிலிருந்து தான் வரவேண்டும் எனவே கிழக்கு பகுதியில் உள்ள கோத்திரங்கள் தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக நின்றது இந்த இடம் கனத்தையும் பொறுப்பையும் கொண்டிருந்தது தேவன் யூதா、மற்றும் ஒரு காரணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது இது தற்செயலானது அல்ல ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பதில் யாக்கோபு ஆசிர்வதிக்கும் பொழுது யூதாவுக்கு ராஜரீகம் குறித்த வாக்குத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது இதனால் தான் பின்னர் யூதா ராஜவம்சோத்திரமாகவும் மாறுகிறது பாளையத்தின் முன்பகுதியில் யூதாவை வைப்பதன் மூலம் ராஜரீகம் மற்றும் எதிர்கால மீட்பு ஆகியவை ஏற்கனவே தனது திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை தேவன் அமைதியாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் பாளையம் புறப்படும் பொழுது யூதா முதலில் சென்றது தலைமை ஜனங்களுக்கு சென்றது இந்த ஏற்படு நடைமுறைக்கும்பங்களை இயற்கையான முறையில் ஒன்றாக இணைத்தார் ஆவிக்குரிய வடிவமைப்பிலும் கூட தேவன் குடும்ப ஒழுங்கையும் மனித உறவுகளையும் அந்த பாளையம் ஆவிக்குரியதாகவும் இருந்தது அதே சமயம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் இருந்தது தேவன் இரண்டு காரியங்கள் மீதும் அக்கறை உள்ளவர் இங்கே இன்னொரு முக்கியமான பாடமும் இருக்கிறது பாளையம் ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி அமைக்கப்பட்டதே தவிர பாளையத்தை சுற்றி ஆசாரிப்பு கூடாரம் அமைக்கப்படவில்லை தேவன் எங்கே இருக்க வேண்டும் என்று கோத்திரங்கள் தீர்மானிக்கவில்லை கோத்திரங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று தேவனே தீர்மானித்தார் இது இன்று நமக்கு ஒரு ஆழமான ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக் நமது வாழ்க்கை தேவனை சுற்றி அமைக்கப்பட வேண்டுமே தவிர தேவன் நமது வாழ்க்கையை சுற்றி அமைக்கப்படக்கூடாது தேவனை மையத்தில் வைக்கும் பொழுது மற்ற எல்லாமே அதன் தன் சரியான இடத்தை கண்டு கொள்கின்றது தேவன் ஓரம் கட்டும் பொழுது வாழ்க்கை குழப்பமாகவும் நிலையற்றதாகவும் மாறுகிறது ஒழுங்கான பாளையம் நமக்கு ஒற்றுமையை பற்றியும் கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் சொந்த கொடி இருந்தது ஆனால் எல்லா கோத்திரங்களும் ஒரே மையத்தை நோக்கியே இருந்தது அவர்கள் வெவ்வேறாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஒன்று பட்டிருந்தார்கள் போல விசுவாசிகளுக்கு வெவ்வேறு வரங்கள் அழைப்புகள் மற்றும் பின்னணிகள் இருக்கலாம் ஆனால் நாம் ஒரே ஞான ஸ்தானம் ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் மற்றும் ஒரே ஆவியினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் மையத்தில் இருக்கும் பொழுது வேற்றுமை பிரிவினையை உண்டாக்குவதில்லை அது இணக்கத்தை அதாவது ஒற்றுமையை உருவாக்குகிறது தேவன் மக்களை ரட்சிப்பதில் மட்டுமல்ல வேறு சிலவற்றிலும் ஆர்வமாக இருக்கிறார் என்பதை என்ன அகமம் அதிகாரம் இரண்டு நமக்கு நினைவூட்டுகிறது அவர் ஒரு ஜன கூட்டத்தை ஆர்வமாக இருக்கிறார் செய்கிறார் நியமிக்கிறார் ஒழுங்குபடுத்துகிறார் மற்றும் வழிநடத்துகிறார் வனாந்திரத்தில் கூட தேவனுடைய ஜனங்கள் நோக்கமில்லாமல் அலையவில்லை அவர்கள் ஒரு தெய்வீக திட்டத்தின்படியே நடந்து கொண்டிருந்தார்கள் இது இன்று நமக்கு ஆறுதலை தர வேண்டும் நமது பயணம் வனாந்திரம் போல தோன்றலாம் ஆனால் தேவனிடம் ஒரு ஒழுங்கு இருக்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் அவரிடம் ஒரு இடம் இருக்கிறது மேலும் அவர் எப்பொழுதும் மையத்தில் இருந்து நம்மை வழி நடத்தி பாதுகாத்து எதிர்காலத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த ஆழமான கோத்திரங்கள் அமைக்கப்பட்டால் இந்த அர்த்தங்களை நாம் நாளை தியானித்து இந்த பழைய காலத்து பாளையம் எப்படி இன்றைய புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையோடு நேரடியாக பேசுகிறது என்பதை பார்ப்போம் ஜபம் பரிசுத்த பிதாவாகியாவே உமது ஜனங்களின் மத்தியில் உமது பிரசனத்தை வைத்ததற்காக உமக்கு நன்றி எங்கள் வாழ்க்கையை உமை சுற்றி அமைத்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் உம்மை ஒதுக்கி வைக்காதிருக்க எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் இடத்தை அறிந்து கொள்ளவும் ஒற்றுமையாய் நடக்கவும் நீர் வழி நடத்தும் பொழுது கீழ்ப்படிதலோடு செல்லவும் எங்களுக்கு உதவுங்கள் எல்லா காலங்களிலும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கியே இருக்க செய்யுங்கள் உமது சித்தத்தின்படி எங்கள் நடைகளை வாய்க்க பண்ணுங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுவதற்கு எங்கள் வாழ்க்கை கனம் சேர்ப்பதாக பிதாவே ஆமேன்